அவ்வளவுதான் உன்னே என்ன செய்தார் காதல் ஓன் மருங்கிட்டதோர் கதிர்மணி கவிதின் மேவினார் வந்து நோக்கினான் மீனவன் கழிந்து பாவி தாழ்ந்த தாமரை என முகமலந்து பாவியேன் பிணி தனித்தன பணி கொள்வி இதோ ஞான சம்பந்து சென்றார் சென்ற போது தலைப்பக்கத்தில் ஒரு ஒரு இருக்கை போட சொன்னாராம் இந்த மாதிரி நாற்காலி ஏன்னா பெரியவங்க வந்தாங்கன்னா நம்ம கால்புரம் அவங்க உட்கார வைக்கக்கூடாது தலைப்புறம் தான் உட்கார வைக்கணும் மெரி எழுந்த நின்னு அவங்களுக்கு பணி செய்யணும் இப்ப நாம சூழ்நிலையில படுத்திருக்கிற சமுதாயம் சமுதாயம் வந்தாங்க என்ன செய்யணும் படுத்திருப்போமா நேர எதிர்கொண்டு அழைச்சு வாங்குவா வாவான்னு சொல்லி அழைக்கணும் ஆனா நோய் வாய்ப்பட்டவன் அதனால் படுத்திருக்கிறான் அதனால வரும் வாயு வெப்பு நோயினால ஞானசம்பந்தர் வர்றார் அந்த பையன் வர்றார் அப்படின்னாரு அப்படியா அந்த இருக்கையை தூக்கி தலைப்புறம் போடு தலைப்புறம் போடுங்க ஏன் கால்புரம் இருக்கூடாது கால்பரம் அதனால தலைப்புறம் போட்டாங்க அப்படி போட்ட உடனே இவர் வந்த உட்கார்ந்தார் யார் ஞான சம்பந்தம் இதெல்லாம் சமுதாய ஆரம்ப பெரியவங்களை எப்படி வரவேற்கணும் என்பதெல்லாம் அப்ப சொன்னாங்க அநேக செய்தி அசோகன் நணி நினைந்து கைப்படியால் தடவியும் அதுக்குள்ள மெதுவாக இவர் வர்றதுக்குள்ள நேராக போய் கொஞ்சம் அவங்க வேப்பில் அடித்தாங்க யார் தமிழரசன் இது வலது பக்கம் அவர் வலது பக்கத்தின் அந்த வெப்ப நோயை இடது பக்கம் தீக்கிறோம் அவனுக்கு வேண்டாம் வெறுப்பு இது வரையும் கிளிக்கவே போயிடமே புதுசாக பூஜா கழிக்க சொல்லி நினைக்கான் இருந்தாலும் சொல்கிறாங்களே அதனால் சரி சரி அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்குங்க இங்க ஒரு பெரிய பெரிய பிராணத்துக்கு இல்லாமல் இங்க ஒரு செய்து வரப்படும் என்ன பண்ணார்னா உடனே எப்பவுமே பெரியவங்க விபூதி பைய மடியில் வச்சிருப்பாங்க ஒரு திருநீர் கழித்தால் போய் மூஞ்சி கழிவிட்டு திரும்ப திருநீர் வாய்ப்பு புளிச்சா அவருக்கு நிறையவே திருநீருங்கிறது எப்பவுமே அதனால படத்திலேயே அவர் என்ன பண்ணார்னா உடனே எடுத்து மடியில் இருந்து எடுத்தாராம் எடுத்த உடனே சமுதர்கள் அதை எடுத்து பூச்சி எங்க அரத்தை வென்றேன்னு சொல்லிடுவீங்க அந்த மடப்பள்ள மடங்கள் இருக்குல்ல அந்த மடங்கள்ல சமையல் பண்ற இடத்துல நெருப்பு அந்த திருநீர் இருக்கும் நெருப்பு வந்து வந்து போய் திருநீர்தான் இருக்காங்க அந்த மடப்பள்ளியில் இருக்கிறத வாரிட்டு வரணும் யார் ஞானம் சொன்னாலும் எனவே மடப்பள்ளியில் இருக்கிறத வாரி வந்த பிறகுதான் அதை வச்சுக்கிட்டு பலதுபுறம் அவனையும் சொன்னது வலதுபுறம் பிரிஞ்சுக்கிட்ட இடதுபுறம் நான் சொன்னேன் வலதுபுறம் வச்சுக்கிட்ட மந்திரம் ஆவது நீரு வானவர் நீரு சுந்தரம் ஆவது வாயுமை பங்கன் திரு ஆரவாயிருமே வெப்பநோய் வாழ்கபு இங்க ஒரேடியா குப்பன் இருக்கு இருந்தவுடனே அரசன் இதையும் நீங்க நீக்குங்க என்று சொன்ன அப்படி நீக்குங்கள் என்று சொன்ன உடனே அப்ப அவங்க கையாள தெரியுது அதனால் என்ன செய்தாராம் தீயர்மானமிக்குடையராய் தெருக்கடிந்திருப்ப பாய கேள்வியோடு புண்ணிய பையுள் நீரள்ளி காய நோயில் தனித்திர கருதினார் உடனே அதே அந்த மரப்பள்ளியில் இருந்து அந்த சிறந்த எடுத்து அப்படி எடுத்து பூசினாராம் பூசின உடனே அந்த அந்த நோய் நீங்கியது பிள்ளையார் இடப்பாகமும் பண்டு பெருமான் வெள்ளை நீரு தொட்டு அங்கையால் நீவுமும் உன்னை சொன்ன மாதிரியே அந்த மந்திரத்தை சொல்லியே பெருமானம் செய்தார் சீ பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு ஆடல் விடை ஏறும் அது பையங்களை சொல்றது ஐயா இன்னைக்கு அந்த திருநீரை கொண்டு இந்த மாதிரி ஒப்பு நோயை நீக்க முடியுமா அப்படின்னு இருபத்தி வயது கட்டிலங்காலை கேட்குது சீகிச்சிடி பையன் கிச்சடி போறோம் ஆராய்ச்சி என்ன சொல்லுவீங்க நடக்குமா நமக்கு நடக்காது பின்ன நீங்க சொல்றீங்கல்ல அந்த திருக்கடை காப்பு பாட்டுத்தான் ஆதாரம் அது மிக முடியாது அதுதான் ஆற்றல் அடல் விடை ஏறும் கடைசி பாட்டு ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழியுள் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடல் உட்ட தீப்பினி ஆயின தீர தாற்றிய வல்லவர் நல்லவர் தானே அந்த திருக்கடை காப்பு அருமையான திருக்கடை காப்பு பதினோராவது பாட்டு எனவே அது செய்து செய்தாராம் அவ உடனே இடது பக்கமும் அந்த நோய் நீங்குதான் ஒரு காரணத்தால் சவுந்தரிய பாண்டன பாண்டியன் என்றாகி இது ஒரு கற்பனை வருது இந்த மாதிரி வெப்பு நோயில இருந்து பிறகு அவருடைய உடம்பு ரொம்ப அப்படி அழகா இருந்தது அவருக்கு என்ன பேர் வந்து சவுந்தர பாண்டியன் பேர் வந்துடும் இது அங்கு இல்லவே இல்ல இதெல்லாம் இவ சாமி அந்ததான் என்னது சாமியும் சொல்லி அப்படின்னு சொல்லப்படாங்க பின்னோன் வேண்டும் விகற்பம் உடல் சொல்லணும் இலக்கண முன்னோர் முடிபொருளே என்று பின்னூன் வேண்டும் விகப்பம் கூடி அழியா மரவினது வடிநூலாகும் வடிநூல்காரங்க சிலது கொஞ்சம் தாங்குடைய கயிறையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம் அதுக்கு என்னன்னு பேரு வடிநூல்னு பேரு எனவே அது நூலுக்கு வடிநூலாக இருப்பதுனால பின்னூன் வேண்டும் விகப்பம் கூடி வேண்டும் விகற்பம் இல்ல வேண்டும் விகற்பம் கூறி தமிழ் அப்படிங்க ஏதோ ரெண்டு ஒன்று அப்படி மாத்தலாம் அதனால அப்படி சொல்லி அதனால இப்படி அகந்த இந்த அமைப்பும் நீங்கேதான் எனவே அன்னதொரு காரணத்தால் தவுந்தெரிய பாண்டியன் என்றாகி அன்ன தென்னவர்கோன் கவுனியர்கோன் திருநோக்கால் பரிதத்தால் தெருட்டும்பாக்கால் ஒன்னடி தாழ்ந்து ஐந்தடுத்து உபதேசம் பேரடைந்த பொடிவால் பஞ்சத்துன்னமனர் நெறியழந்து தொல்வேத நெறியடைந்து தூயன் ஆனான் ரெண்டாவது ஞான வந்து உட்கார்ந்து அவருடைய பார்வையினாலேயே ஒரு வீட்டில் அதுக்கு என்னன்னு பேரு சற்று தீட்சு நோக்கம் நோக்கினால் இனி நோக்கினால் அப்புறம் தீங்கியது எனவே நோக்கால் வாக்கால் தீண்டலால் ஆகிய முத்திரத்தாலும் அவர் குருநாதராக இருந்து செய்ய இந்த பாண்டி மன்னனுக்கு வெப்பு நோய் நீங்கியது அப்படி இப்படியெல்லாம் என்ன வேண்டும் என்பதற்காகத்தான் தனியா ஒரு படலம்னு சொன்ன அவர்களும் அதை ஏற்றார்கள் இனிமே பாண்டியன் இது சுரந்தீர்த்தது இனிமே தமணரை கழிவேற்று அதை அடுத்த மாதம் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இன்று கொஞ்சம் அதிக நேரம் செய்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நாம் இனி அடுத்த திங்கள் சந்திப்போம்